நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக ரெந்தர் புகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டி பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தவர் மீதாலி ராஜ் என்பவர் இரண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரிப்பதற்கு சமீபத்தில் மாநிலங்களவை அவசர கால சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது மூன்று கர்நாடக மாநிலத்தின் வனத்துறை முதல் முறையாக மரக் கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நேரு டிராபி படகு பந்தயத்தின் அறுபத்தி ஏழாவது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடத்தப்படவுள்ளது இரண்டு கௌரவ மற்றும் கும்பல் ஆகியவற்றை தடுப்பதற்கு எந்த மாநிலத்தில் அவசர கால சட்டம் நிறைவேற்றப்பட மூன்று கிரோஷுமா குண்டுவெடிப்பு எந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்